الحمد الحمد لله الحمد لله وكفى والسلام على عباده الذين استطاع اما بعد قال الله الله الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما إلا الله مخلصين له الدين அஹ் அஹ்ஃபாஸாம் دين ஷித் صدق الله العظيم இந்த சிறப்பு மிக விழாவின் தலைவர் அவர்களே மரியாதைக்குரிய இதய குரலின் ஆசிரியரும் எனது நண்பருமான மௌலி அப்துல் ரஹ்மான் பன்பே அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் ஆலிம்பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே சோதரிகளே இந்த மசித் அல்லாஹனுடைய அரளால் கட்டி முடிக்கப்பட்டு இதில் சிறப்பாக தொழுகை நடைபெற்று வருகிறது என்பதும் இதை நிர்வகிப்பதற்கு வசதியாக இங்கே சில கடைகள் கட்டப்பெற்று இந்த நிர்வாகத்திற்கு வாய்ப்பும் வசதியும் செய்து கொடுக்கப்படுகிறது என்ற ரீதியிலும் மலர் வெளியீட்டு விழா மற்றும் சூடுல்லாய் செல்லல்லே செல்லம் அவர்களுடைய மீளாது விழா திறந்த விழா என்று பல அம்சங்களைக் கொண்டு இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மசிதை பற்றி எப்படி உருவானது என்பதைப் பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்லி இருக்கிறார்கள் இப்பொழுது எனக்கு முன்னால் இந்த மலர் வெளியிடப்பட்டது மலரை உண்மையிலே நுகர்ந்தேன் அறிய வேண்டிய பல நல்ல கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் பொதுவாக மல்லிகை மலர் வாங்குகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் இதை நுகர்வதற்கு இதயத்தில் இருக்கிற இதய குரலின் மலரை நுகர்வதற்கு இதயத்திலே ஒரு மூக்கு தேவைப்படுகிறது அதனால்தான் இதை நுகர முடியுமே தவிர இந்த மூக்காலே நுகர முடியாது என்பது அரிதிலும் அரிது அப்படியே வாங்குகிறவர்கள் மிக அரிது வாங்கினாலும் அதை படிக்கிறவர்கள் அதை விட அறிவு படித்தாலும் அதை கவனிக்கிறவர்கள் அதை விட அறிவு பேப்பர் வாங்கினால் கூட அதுல இருக்கிற சிரிப்பை தான் முதலிலே படிக்கிறவர்கள் ரயில்ல பஸ்ல போகும்போது பக்கத்தில் ஒருத்தர் படிச்சுட்டு இருப்பாரு இப்படியே ஜாடியா பாத்துக்கிட்டே வர்றது படிச்சுக்கிட்டே முடிச்ச வரைக்கும் எப்படா அவரு முடிப்பாரு அவர் காசு கொடுத்து வாங்க முடிக்க மாட்டேங்கிறான் தொலைஞ்சு போனவன் அவன் காசு கொடுத்து அவன் வாங்கி இவரு என்ன இவ்வளவா படிக்கிறது பஸ்ல உட்காந்து அவன் வாங்கின கூட அது ஓசில கிடைச்சு படிச்சுட்டா நாம கடைசி வரைக்கும் பஸ்ல இருந்து இடங்கிற வரைக்கும் முடிக்க மாட்டோம் அவன் நம்மகிட்ட கெஞ்சு நம்ம கடைசிக்கு பஸ்ல இறங்கும் போது கொஞ்சம் தர்றீங்களா அப்புறம் ஒரு தடவை படிக்கிற புத்தகத்துல இருக்கிற ருசி அல்லது ஓசில கிடைக்கிற பேப்பர்ல இருக்கிற ருசி உண்மையில எதிரியும் இல்லை உலகத்தில் காசு கொடுத்து வாங்கறது ரொம்ப கஷ்டம் அதான் மனசு வர்றது இல்லை எங்க போயிருந்தேன் இங்கயோ முதலையிலே எங்கேயோ ஃபேமிலி ரோஸ்ட்ன்னு சொன்னா எவ்வளவுங்கன்னு கேட்டேன் ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிடுவான் ஒரு ரோஸ்ட் நூத்தி இருபது இன்னைக்கு அது வாங்க ஆள் இருக்கு இந்த மலர் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு யோசிச்சு யோசிச்சு அப்படியே வாங்கிட்டாலும் நான் ஒரு புஸ்தகத்துல படிச்சேன் ஒரு புத்தகத்துல படிச்சேன் பொய் சொல்ல கூடாது ஏமாற்றக்கூடாதுன்னு அதில் எழுதிருச்சு அப்படின்னு சொன்னானா அவன் கேட்டானா விட்டுட்டே ஆண்டு சொல்லக்கூடாதுன்னு எழுதி நான் புஸ்தகம் படிக்கிறத விட்டுட்டேன்னா சோதலை ஆகியனாலே நான் சொல்ல வந்தது இதை அவசியம் வாங்க வேண்டும் இது போன்ற புத்தகங்களை படிக்க வேண்டும் அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் வீட்டுள்ளவர்களை படிக்க சொல்ல வேண்டும் வேண்டாத தேவையில்லாத வெறும் அதிலும் பாளுநர்வை தூண்டக்கூடிய காமத்தை தூண்டக்கூடிய மோசமான கட்டுரைகள் மோசமான கதைகள் மோசமான படங்கள் சாதாரண தின தினப்பேப்பர்களிலே தேவைதானா இது ஆனா அது போட்டா தான் விக்குது டாக்டர் விளம்பரத்துக்கு கூட ஒரு பெண்ணை போட்டா தான் விக்குது விரும்புகிறார்கள் நண்பர்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இந்த மலரை அவசியம் வாங்குங்கள் படியுங்கள் நான் சொன்ன மூணு விஷயம் போக ரெண்டு விஷயமே என்னன்னு தெரிஞ்சுக்கேன் நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு அல்ல உடையில சோதரர்களை நண்பர்களே தாய்மார்களை சோதரிகளே ரசூலுல்லா சம் அல்லா அலை செல்லம் அவர்களை அல்லாஹு தாலா நமக்கு முன்மாதிரியாக அனுப்பினார் எப்படிப்பட்ட முன்மாதிரி இவர்களை இது போன்ற முன்மாதிரி என்று சொல்ல முடியாது வாழ்க்கையினுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை காரியங்களுக்கும் அவர்கள் முன்மாதிரி நாம் இந்த உலகத்திலே எப்படி நடக்க வேண்டும் அவர்களை போல் நடக்க வேண்டும் அவர்களை விட்டு வேறொரு வழியை தேடுவோமையானால் நிச்சயமாக தோற்று போவார்கள் முகமதுவா நம்முடைய களிமாவிலே இருக்கிறது அர்த்தம் முகமது சல்லா அலிஸ்லி காண்பித்தார்களோ அந்த வழிகளை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அந்த வழி உங்களுக்கு விளங்குகிற ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது அதே நேரத்தில் நம்மாலே விளங்க முடியாத நம்முடைய அறிவு நம்முடைய அறிவு கட்டாத விஷயங்கள் அல்லாஹோவினால் ஆர்வப்பட்டது என்ன சொன்னார்கள் வமா நாம் நினைக்கிறோமே நாம் அடைந்து விட்டோம் நாம் அறிந்துவிட்டோம் நாம் புரிந்துவிட்டோம் என்பதெல்லாம் மனிதர்களை நோக்கி கேளுங்கள் நீங்கள் என்ன புரிந்திருக்கிறீர்கள் ஏராளமாக புரிந்திருக்கிறீர்கள் ஏராளமான புரிந்திருக்கிறார்கள் சந்தேகமே இல்லை ஆனால் ஏதாவது ஒரு பொருளுடைய அந்தரங்கத்தை நீங்கள் புரிந்து விட்டீர்களா அது ஏன் நடக்கிறது அது அதற்கு என்ன காரணம் யாராவது சொல்ல எதுவானாலும் சரி ஏதாவது ஒன்றை எடுத்துக் ஆடு கத்துகிறது நாய் குலைக்கிறது சின்ன புஸ்தகத்தில் இருக்குது காகம் கரைகிறது குயில் கூவுகிறது மயில் அகவுகிறது சிங்கம் பெரிஜிக்கிறது தவளை வரத் வரத் வரத் வரத் கத்துது சொல்ல தெரியாது சத்தங்களுடைய வித்தியாசம் எங்கிருந்து ஏற்படுகிறது தவலையினுடைய வரட்டு வரற் சத்தம் சிங்கத்தினுடைய கர்ஜனை சிங்கத்தினுடைய கர்ஜனை கழுகனுடைய கூர்மையான பார்வை எறும்புடைய மோப்ப சக்தி எறும்புடைய நீங்க சொல்லுங்க எறும்பனுடைய எறும்புடைய மோப்ப சக்தி முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் பந்தயம் வச்சானா ஒரு சின்ன குழாயை கொடுத்து பட்டு நூல் பட்டு நூல் பட்டு பூச்சியில இருந்தா வரும் துணியாவில எவ்வளவு வந்தாலும் பட்டுங்கிறது பட்டு பூச்சியில இருந்தா வரும் பட்டு பூச்சி எவ்வளவு பெருசு இருக்குங்க ஒரு ஒன்றரை பட்டுப்பூச்சி பார்த்து சின்ன பூச்சி இந்த வண்ணத்து பூச்சி இல்லை போட்டு வண்ணத்தி பூச்சி இல்லை பட்டுப்பூச்சின் பேர் சில ஊர்ல அதுக்கும் பட்டுப்பூச்சி பட்டு மாதிரி ஒரு வகையான நீர் தான் பட்டாக முடியுமே தவிர இதை தவிர உலகத்தில் எந்தாலும் செய்ய முடியாது ஒரு மீட்டர் கொடுத்து இந்த குழாயில அந்த பங்கு எடுக்கணும் இது ஒரு போட்டி அரசன் வச்சு எப்படி பட்டு நூலை உள்ள விட்டா போகுமா ஊசிய கோக்க சொன்னாலே நம்ம கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படி விட்டா அப்படி போகுது ஊசி கீழே இருக்குன்னு நூல் மேல போகும் இல்ல கீழே போகும் தனி என்ன ஊசியை தைக்கவே வேண்டாம் அப்படி இருக்கணும்னு சொல்லுவோம் இப்ப இருக்கிற கண்ணெல்லாம் அப்படித்தான் இயற்கைக்கு மாத்தமாக நடக்கிறதுனால தான் கண்ணு கெட்டு போகுது நான் அடிக்கடி சொல்றது நமக்கு தான் கண்ணு கெட்டு போகுது ஏன் இயற்கைக்கு மாறாக சாப்பிடுறோம் இயற்கைக்கு மாறாக தூங்குறோம் இயற்கைக்கு மாறாக நடக்கிறோம் தூங்க வேண்டிய நேரத்துல தூங்குறது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து பிடிக்கிறது ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்து பிடுக்கிறது காலையில எந்திரிக்கும் போது ஒன்பது மணிக்கு எந்திரிக்கிறது எட்டு மணிக்கு எந்திரிக்கிறது இதெல்லாம் உலகத்துல சகஜம் இதே போல நடைமுறைகள் செயற்கை முறைகள்ல எத்தனையோ வகையான உரங்கள் அதுக்கு மேல மருந்துகள் இதெல்லாம் போட்டு தயார் செய்து சேரும் அதனால தான் மனிதனுக்கு கோளாறு வருது எந்த மாட்டுக்காவது கண் டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போட்டு மாட்டுக்கு சரியா கண்ணு தெரியல மாடுக்காகடி போட்டுருக்கா ஏன் போடல அதுவெல்லாம் காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே இயற்கைப்படி இன்றைக்கு இருக்கு இன்றைக்கு அதுக்கு ஒரு கோலாரம் சாகுற நேரம் தான் எல்லாம் அது வேற விஷயம் ஆனால் இது மாதிரியான கோளாறுகள் வர்றதில்லை நம்ம கூட இருக்கிற மாடு ஆட்டுக்கெல்லாம் மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது கால்நடை ஆஸ்பத்திரி சேர்ந்ததுனால சீக்கே வருது இயற்கையான சீக்க வரவே வராது நம்ம கூட சேர்ந்ததுனாலதான் மாடு கூட கட்சியில சேர்ந்து சில மாடு பார்த்தா மூணு சாயம் அடிச்சிருக்கு சில மாட்டுக்கு ரெண்டு சாயம் அடிச்சிருக்கு சில மாட்டுக்கு நடுவு வெள்ள அடிச்சிருக்கு கட்சியில சேர்ந்துச்சு நம்ம கூட சேர்ந்ததோ அது சேர்ந்துச்சு மாட்டுக்கு எப்ப வியாதி வந்து அடி போடலை வைத்தியம் மாறாக ஊசியில நூல் போகவே முடியல இனி இந்த சன்ன குழாயில பட்டு நூலை உள்ள விட்டா எப்படி போகும் பட்டு நூலுக்கு டெம்பரே கிடையாது அது அப்படி வளர்ந்து வளைஞ்சு இருக்குது பாலித்தீன் மாதிரி அது எப்படி உள்ள போகும் இவன் யாரும் அந்த போட்டியில ஒரு ஒருத்தவன் தான் அவன் இந்த போட்டியில எப்படி ஜெயிச்சா பாட்டி சொல்லி பாட்டி ஒரு கட்ட முடியாது எறும்ப பிடிக்க முடியும் எறும்புக்கு கால இருக்குது பட்டு நூல் கட்ட முடியும் கட்டிட்டு இந்த சன்ன குழாய் இருக்கு அதனுடைய அந்த பக்கத்துல ஒரு ஜிலேபி துண்ட வச்சிருக்கு இந்த எறும்பு இந்த ஓட்டையில விட்டுரு இப்ப இந்த எறும்பில என்ன செய்யும் ஒரு மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஜிலேபி வாசனை அதுக்கு தெரியும் வேகமா அந்த குழாய்க்குள்ள வரும் நூலு அங்க வந்து சொல்லிக் கொடுத்தது பாட்டி சொல்லி எறும்புக்கு இந்த முகர்கி இருக்கிறதே நமக்கு முகர்கி இருக்குதான் ஒரு டப்பால ஜீனி வச்சு நம்ம கையில கொடுத்துட்டா மோந்து பார்த்ததுல ஜீனி இருக்குன்னு சொல்ல முடியுமா ஒருத்தர் கொடுத்தா இதுல உப்பு இருக்குதான்னு பாருங்கள் சால்னாவுக்கு உப்பு சரியா இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு இல்லையே கரைஞ்சு போச்சேன்னு சொன்னார் அவர் உப்பு எப்படி பாக்குறது உப்பு சரியா இருக்கான்னு பாருங்க அதுவும் கொஞ்ச தூரத்தில் இருந்தாலும் தெரியுமே தவிர டப்பாவுக்குள்ள மூடப்பட்டிருந்த வாசனை தெரியாது ஆனால் மூடப்பட்டிருக்கிற டப்பாவுக்குள்ள இருக்கிற ஜீனியை அதனுடைய வாசனையை நுகர்ந்து எறும்பு உள்ள போயிரு எறும்புள்ள போயிரு என்னாச்சுங்க நல்ல இனிக்கிற ஹல்வா ஒரு சின்ன பாலித்தீன் பையில இருந்துச்சு அதை தண்ணிக்குள்ள வச்சு ஒரு பிளேட்ல தண்ணி வச்சு அதை நடுவு வச்சுட்டு வந்துட்டாங்க எறும்பு வராம இருக்கிறது காலையில போய் பார்த்தா கொஞ்சம் எறும்பு விழுந்து அதுல செத்து போச்சு அந்த செத்த எறும்பு எல்லாம் பாலமா வச்சு மத்த எறும்பு எல்லாம் ஹல்வா விட்டு போயிருச்சு அல்ல எ ஒரு கிலோமீட்டர் சின்ன தவளைய சுத்தமா பார்க்கணும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கழுகு அதே நான் பார்த்திருக்க மேட்டூருக்கு போக போன சமயத்தில் பார்த்து மேல பறந்துகிட்டு இருக்கு மேட்டூர்ல தண்ணி விழுகும் அந்த எதிர்ப்பு மீனுக்கு எதிர்த்து வர்றது ஆசை எ வருது போக முடியாதத்தினரத்தில் இருந்துச்சு பாருங்க வேண்டியதான் உட்காது வருது வருது போயிடும் அறிவு நான் கேட்கிறேன் அந்த அறிவு ஏன் வருது என்று சொல்லக்கூடிய யாராவது இருக்கிறார்களா மனிதர்களால சொல்லப்படுவதற்கு காரணம் அதனுடைய கர்ஜனை தான் மற்றதெல்லாம் சிங்கத்தையே அடிக்க முடிந்த பிராணிகள் இருக்கு காண்டா மிருகம் எல்லாம் சிங்கத்தை விட வலு உள்ளது இது போல வேற மிருகங்களும் இருக்கு சிங்கத்தை விட வலு உள்ளது சிறுத்தை சில சமயங்களில் சிங்கத்தையும் அடிக்க முடியும் அப்படி சிறுத்தை நான் தான் சொல்லிக்கிறது அதுக்கு தெரியுமா ராஜாண்டு செய்ய தெரியலையே தெரிய பிராணிகளிலேயே தெரிஞ்சிருக்கிற வரைக்கும் மிருகங்களிலேயே ஆக சாதவான பிராணி சிங்கம் பேசாம தூங்கிடும் அதை ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கத்தோட தான் சேரும் வேற பெண் சிங்கத்தோட சேராது எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி கல்யாணம் பண்ண வேற எங்கெங்க பாக்கிறான் ஒரு சேரவே சேராது அந்த சிங்கத்துக்கு இருக்கிற அந்த அஞ்சு அறிவுக்கு இருக்கிற அளவு கூட வளரலை அங்கதான் நிற்கிறது ரோட்டில் கூட பார்க்க தப்பு இருக்கு ரொம்ப கண் விபச்சாரிகள் மனோவிபச்சாரிகள் மனசுல நினைக்கிறது இதுவும் விபச்சாரம் தான் முடியல வேற வழி இல்ல அப்படி பேரு தெளிவாக சொன்னார்கள் செய்கிற கண்ணாலை பார்ப்பதும் விபச்சாரம் மனதால் நினைப்பதும் விபச்சாரம் யோசிப்பதும் விபச்சாரம் ஏன் அந்த நினைவு வருவதே அதிலே சேர்ந்தது என்று சொன்னார்கள் பேசாம தூங்கும் எப்ப பசிக்குதோ அப்பதான் பசிக்காத வரை மிருகத்தில் முடித்த பிறகு பெண் கூறு காட்டுமக்கு என்ன ஆகும் சிங்கத்தை இந்த கூட்டில் இருக்கிற சிங்கம் பார்க்கலாம் கூட்டில் இருக்கிற சிங்கம் அது கறி போட்டு வச்சிருக்கிற அவ்வளவுதான் சாகாம பாத்துக்குவாங்க கண் முடிக்கிற அளவுக்கு போட்டா கூட மாமூலா செய்ய ரெண்டு பேரும் இங்க என்னத்தை வந்து நீ பாக்கிற என்னையே அது நினைக்குமா இந்த கிருக்கணை இங்க காசு கொடுத்துட்டு என்ன வந்து பாக்குறான நீ வந்து பாக்குறது பாரு காட்டுல வந்து பாரு சிங்கம் தான் என்ன சொல்ல வர்ற சிங்கத்தினுடைய ஒரு தடவை அது சப்தமிட்டு அந்த காடே உழுக்கப்பட்டுவிடும் அந்த அதற்கு மட்டும் வந்தது மற்ற பிராணிகளுக்கு ஏன் வரவில்லை சொல்ல முடியுமா உலகத்துடைய எந்த வசதியான அந்தரங்கத்தையும் ஏன் என்ற கடைசி காரணத்தை சொன்னவர்கள் யாரும் இல்லை ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு குழந்தை பிறக்கிறது உங்களுக்கே பிறக்கிறது ஏன் பிறக்கிறது பிறந்து என்ன சொல்லுவீங்க நான் வயது வந்த ஆணுக்கு சாதாரணமாக எண்பது வயசு கிழவனுக்கு கூட அந்த உயிரணு இருக்கலாம் அவருடைய விந்து விட இருக்கலாம் ஆனால் பெண்ணுக்கு மாதம் ஒரு முறை ஒரு சினை முட்டை தான் உற்பத்தி ஆகிறது ஏன் அதுவும் பதினாறு நாட்களிலே செத்து போகிறது ஏன் அப்படி பெண்ணுக்கு நிரந்தரமாக சினை முட்டை இருப்பதில் இருக்கிறதே ஏன் சொன்னவர்கள் இருக்கிறார்களா நம்முடைய மூளை இருக்கிறது பத்து கோடி நூறு கோடி செல்கள் இருக்கிறதா நம்ம எதனால் ஆக்கப்பட்டது நூறு கோடி செல்கள் இருக்கிறது நூறு கோடி நூறு கோடி எழுதுறது கூட இடம் இல்லை இருக்கிறது கம்மி அதுவும் இருக்கா இல்லையான்னு தெரியாது என்ன பொறுத்த ஒரு பையன் மூளை காட்சம் வந்துருச்சு மூளை காய்ச்சல் திட்டுறாங்கல்ல என்னடா மண்டையில களிமண்ணா இருக்குது என்ன இருக்க தெரியாது யாருக்கு என்ன வச்சிருக்கான தெரியாது அதாவது மூளையினுடைய அளவுகள் அதில் சிந்திக்கிற திறன்கள் யாபக சக்தி வித்தியாசப்படலாம் இந்த மூளையிலே நூறு கோடி செல் இருக்கிறது இப்ப நான் டாக்டர் கேட்டேன் டாக்டர் செல்லுண்டா என்னங்க கொஞ்சம் சொல்லுங்க கேட்டேன் செல்லுண்டா என்ன சொல்லுங்க செல்லுங்க அது செல்லு சார் சொல்லுங்க அதுதாங்க செல்லுங்க இல்ல சார் அது என்ன சொல்லுங்க அதுதாங்க செல்லுங்க தெரியல போடுற செல்லு இருக்கு தெரியும் அந்த செல்லுல என்ன இருக்கும் எப்படி இருக்கும் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அது சம்பந்த சக்திகள் ஏன்ஸ்ரே எடுக்கிறார்கள் எுகள் அதற்கு பெயர் எக்ஸ் ரே கதிர்கள் இன்றைக்கும் தெரியாது எப்படி சூரிய வெப்பம் வருகிறது ஏன் வருகிறது அதுவே ஹீலியம் இருக்கிறது ஏன் ஹீனியம் இருக்கிறது ஏன் முடிவதில்லை நம்முடைய விறகு எரிந்து முடிந்து முடிந்து விடுகிறது ஏன் சூரியனிலே இருக்கிற ஹீலியம் எரிந்து எரிந்து ஏன் முடியவில்லை அப்படின்னு கேட்டால் அது உற்பத்தி ஆகுது ஏன் உற்பத்தி ஆகுது தெரியாது கடைசியில மனிதன் தெரியாது என்று சொல்ல வேண்டும் சோதர்களே அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் எும்புக்கு இருக்கிற நுகரம் சக்தியில் இருந்து யானைக்கு இருக்கிற கருந்தோரையை அதனால அதனால அதற்கு குழந்தை கல்யாணம் இப்படி ஏன் இருக்கிறது சொல்லுங்கள் யாருக்கும் சொல்ல தெரியாது எந்த ஏன் இயற்கை எனவே எல்லாத்தான் தெரியும் மனிதன் கேட்டுக்கொண்டே போனால் ஏன் ஏன் என்று கேட்டுக்கொண்டே போனால் கடைசியாக இயற்கை என்று சொல்கிற பதில் வரும் அதுதான் அல்லஹ் அவன் தான் அல்ல அவனுக்குத்தான் தெரியும் இது ஏன் இப்படியானது அவனுக்குத்தான் தெரியும் நான் சொல்லவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் தும்மூன் வல்லாஹ் யாலமு அல்லாஹவுக்குத்தான் தெரியும் வான் தும் தாலமூன் உங்களுக்கு எப்பொழுதுமே தெரியாது உலவாக்கிடத்திலே கேளுங்கள் முதாரியுடைய இசையாக வந்திருக்கிறது மூன்று வருங்காலத்தினைத்திலும்ரமூன் உங்களுக்கு எப்பொழுதுமே தெரியாது இன்றைக்கும் தெரியாது நாளைக்கும் தெரியாது உங்களுக்கு தெரியாது உள்ளே போய் காத்து என்ன ஆகிறது சொல்லுவார் அது நுரையீரலுக்கு போகுது நுரையீரல் இருக்கு கல்லீரல் இருக்கு மண்ணீரல் இருக்கு மூணு இருக்கு என்னென்ன இருக்கு தெரியுமா நம்ம இருக்கிறது தெரியுமா இந்த காத்து உள்ளே போய் என்ன ஆகிறது பம்பு செய்கிறது இதே போல இருக்கிறது இதயம் ரத்தத்தை பம்பு செய்கிறது ஏன் செய்கிறது அது இயற்கை ஒன்று கிடையாது என்று சொல்லுவாங்க நமக்கு தெரியாமல் ஒரு உந்து விசை இல்லாமல் ஒன்று ஒரு காரிய உலகத்தில் தேவைப்படும் ஒரு எனவேதான் நம்முடைய கண் பார்க்கிறது நம்முடைய அக்கைதா என்ன கொள்கை என்ன நம்முடைய நம்பிக்கை என்ன என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது இந்த நாட்டு அண்ணா சம்பந்தப்பட்டு அண்ணா சம்பந்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எனவே தான் மூளை வேலை செய்து இல்ல அல்லா கழட்டி விட்டுட்டா என்ன பேர் சொல்வாங்க உலகத்தில் சிறவேத்திரி போனி முன்னால ஒரு கத்துக்கிட்டே இருக்க முடியாம போச்சு அதனால அதுலேயே பைத்தியம் ஆகிட்டு நசீமா நசீமான்னு கத்துறான் போனா அவனு நசீமா நசீமான் கத்திக்கிட்டு இருந்தான் இவன் அவளை கல்யாணம் பண்ணவரு சின்ன நரம் பண்ண போதும் சகோதரர்கள் வலது பக்கம் கண்டுபிடிக்காங்குடைய சம்பந்தப்படுது கலது கேருது சேர்ந்த பிறகு பிரிது வலது கண் இடது மூலையோட இடது கண் வலது மூலையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது கண்ணப்பத்தி மூக்கப்பத்தி மூலையை பத்தி ஆராய்ச்சி முடியுமா ஆராய்ச்சியும் முடியாது செய்யவும் முடியாது செய்கிறேன் போட்டாங்க ஆராய்ச்சி முடியாது அல்லி படைத்தவன் ஒருத்தன் தவளை கால இருக்கு ஒரு கால கூட குதிச்சிருச்சு நாலாவது காலை வெட்டிட்டுமா குதிக்கல இப்ப அவன் தன்னுடைய ஆராய்ச்சிகளுடைய முடிவு எடுத்துனா தவளைக்கு நாலு காலையும் வெட்டப்பட்டு விட்டால் காது கேட்காது அதனால தவளைக்கு நாலு காலை வெட்டிட்டா என்ன கேட்காது கிருக்கணும் நான் யாரையும் ஆராய்ச்சிகளை என்னென்ன நடந்துவிட்டது சொல்லிக் கொண்டே இருக்கலாம் இங்கே உட்கார்ந்து கொண்டு ஒரு வினாடிக்கு ஒரு வினாடிக்கு ஒளி லைட் இருக்கிறது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல் வேகம் போகிறது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் அப்படி ஐநூறு கோடி ஒளி ஆண்டை பார்க்க முடியும் செவ்வாய் கிரகத்திலே ஏதாவது உயிரினம் இருக்கிறதா இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை சந்திர கிரக சந்திரனுக்கு போய் போயிட்டு திரும்பிட்டு வந்துட்டாங்க ஆறு தடவை அறுமூணு பதினெட்டு பேர் போயிட்டு வந்தாங்க அதுல பன்னெண்டு பேர் இறங்கினாங்க பாக்கி ஆறு பேர் அந்த இருந்தாங்க முதல் இதுவரைக்கும் யாரையும் அனுப்பல ஏ என்னவோ செய்யலான்னு நினைச்சாங்க காத்தாவது காரணம் அறுபது கிலோ இருக்கிற மனுஷன் ஆறு கிலோ தான் இருக்கிறான் அங்க போன ால இந்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது முடியலை முடியாது அதனால லட்சம் லட்சம் இப்படி அனுப்பி அனுப்பி பார்த்துட்டு பிறகு அனுப்பவும் போய்விட்டு மண்ணும் கொண்டு வந்திருக்கிறார் மண்ணா போன மனதான் இருக்கு இதுவரை இவர்கள் கண்டது என்ன அங்கே ஏன் இல்லை காற்று ஏன் இல்லை தண்ணீர் ஏன் இல்லை ஈர்ப்பு சக்தி ஏன் இல்லை போகட்டும்க்தி இருக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது கீழே ஒரு ஆப்பிள் இவர் யோசிச்சாரா ஏன் இந்த ஆப்பிள் அப்படி போகாம இப்படியே வருது இந்த ஆப்பிள் வருது இப்ப கண்டுபிடிச்சா என்ன இருக்கு பூமிக்கு எடுக்கிற உலகத்தில் ஒத்துக்கிட்டாங்க ஏன் இருக்கு தெரிய எ முடித்து விட்டீர்களா இதுவரை அறந்து முடித்து விட்டீர்களா எத்தனையோ கிரகங்கள் இப்படி இருக்கிறது அந்த கிரகம் தோன்றி ஐநூறு வருஷத்துக்கு பிறகுதான் அதனுடைய ஒளி இந்த பூமிக்கு வந்து சேர்கிறது சந்திரனுடைய ஒளி நாலு அந்த 15 வருக்கொடுங்கள் இருக்கிறது பதினாலு சூரியன் அந்த பதினாலு கோடி தொண்ணூத்தி தூரத்தை ஒளி நிமிஷத்தில் இருக்கிறது அதனால தான் மறுபீதனை செய்யப்படுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வழி இடதுகைய வலது கையில சிந்து சிந்திக்க முகத்தைும்போது அவர்களுடைய சொல்லுங்க நமக்கு வருது நல்ல பெருசா இருக்கு மதுரை மாணவர்களை தொழுகைக்கு எழுப்புறது எங்க போறாங்களா வர்றாங்களா ரக்கீப் து <outset> வேலையாகல அதனால இப்படி வச்சுக்கோ இந்த ரக்கீம் எப்படி இருப்பாரு என் ஜப்பா தான் பொருத்தமா இருக்கும் என் சைஸ் தான் கொஞ்சம் பாடி தாடி நல்ல பெரிய தாடி வெளியிருந்து வர்ற ஜனங்கள் என்ன செய்யணும் கேசவர்த்த ஒரு வழியும் ஒரு திருவரி சொல்ல சொல்லுங்கள் யாருக்காவது அடைசியா வரல என்ன மாதிரி வரல அடைசியா ஏன் வரல ஏன் வரல சொல்றவன் கூட பெருமை நாங்க எல்லாம் செய்தோம் எப்படி வருதுன்னு சொல்ல தெரியல பையனை இந்த என்னுடைய ரப்படித்தான் செய் சோதர்கள உடனே செய்யணும் நம்முடைய மூளை அப்படி பக்குவப்படுத்தணும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யணுமா செய்யலாம் இதற்கு பெயர் தான் சோதரர்களை ஈமான் அல்லாஹருடைய நம்பிக்கையில் இருந்து பிறக்கிறது அல்லாஹருக்கு தான் தெரிய வந்த நம்பிக்கையில் இருந்து அடிக்கடி சொல்லுவதுண்டு குதிரத்து வழங்க பட்டை எல்லாத்திலையும் போடுறாங்களா பட்டைங்க என்ன சொல்ல மாதிரி பிரியாணிக்கு போடுறீங்களா என்னென்ன நல்ல வசதி நல்ல உணவுகள் தயாரிக்கப்படுதோ பட்ட கலக்காமல் இருக்காது என்ன மரத்து பட்டை உரிச்சிருவே சொல்வது தெரியும் பட்ட மரத்தில் வருது தெரிஞ்சுக்கிறேன் மஞ்சள் நீல நீல கலர நீலம் பேரு பட்டை கொய்யா மரத்தில் இருந்து போடலாமா சாப்பாட்டுக்கு சோதரர்களை நான் கேட்கிறேன் இந்த பட்டை மட்டும் ஏன் மணக்கிறது ரோஜா பூ சரி மல்லிகைப்பூ மன்தான் சரி மணக்கிற நிறைய பூக்கள் இருக்குது பட்டையை மணக்க வைப்பேன் காயை மணக்க வைக்க வேண்டுமானால் ஏல காயை மணக்க வைப்பேன் வேரை மணக்க வைக்க வேண்டுமானால் வெட்டி வேரை மணக்க வைப்பேன் இலையை மணக்க வைப்ப வேண்டுமானால் கருவே பிழையை மணக்க வைப்பேன் மணக்க வைப்பது என்னுடைய சக்தியை உனக்கும் அதற்கும் சம்பந்தம் எது பூர்வ மணக்கணுமா அப்படி என்ன உலகத்தில் அல்ல காமிக்கிறதுக்காக சில படைச்சிருக்கிறான் அல்ல ஏமாந்தவன் மணக்க வைக்கணும் அல்ல வெட்டிக்கு சரி எல்லாமே ஈரமா இருந்தா தான் மணக்கும் ஈரமா இருக்கிற வசக்கிறது நியாயம் ஆனா வெட்டி வேறு பாருங்க அதே போல சந்தன மரம் பச்சை சந்தன மரத்தை போய் சந்தன மரம் நம்பவே முடியாது எப்ப மரம் காயுதோ அப்பதான் மணக்கும் ஈரத்தில் மணக்க வைக்கிறமான ஈரத்தில் மணக்க வைப்பேன் ஒரு செடி இருக்கு அந்த செடிக்கு பேர் என்னங்க பீனாரி சங்கு அதோட இலை அதோட காய் வேறு அதோட தண்டு அதோட பூ அதோட காய் அத்தனையும் நாரும் என்ன நாரும் பேரே பீனாரி செல்வி மனுஷன் சொல்ற வார்த்தை தன்வினை குறிக்கிற நான் அதாவது அவர் அல்ல இவர் அல்ல நீ அல்ல நீங்கள் அல்ல நான் நான் சாப்பிட்டேன் நான் பேசினேன் நான் வந்தேன் நான் போனேன் தன்வினை நான் ஒன்று இருக்கிறது தன்வினை குறிக்கிற நானை சொல்லுவது தப்பில்லை ஆனால் நான் செய்தேன் என்ற அகந்தையோடு ஒருவரன் சொல்வானே ஆனால் அவன் அல்லாவனுடைய போட்டி போடுகிறான் அல்லா செய்கிறான் நீ எதையும் செய்யவில்லை அடிக்கடி நான் சொல்லுவது வாயில் இருக்கிற உள் நீர் இதுவும் சாப்பாட்டுக்கு ருசி மனம் கசப்பு இனிப்பு யாருக்காவது உமிழ் நீருடைய சுவை இனிப்பு உமிழ் நீருடைய மனம் பார்க்க முடியாது போய் அப்புறம் படுத்த பிறகு சோதரர்களை அல்லாஹருடைய குதிரை என்ன சொல்லுவது இதே போல நான் சொல்ல வந்தேன் உமிழ்நீர் கசிக்க நாட்டம் அடிக்கிறது அதே போல இனிப்பாக இருக்கிறது அதே நேரத்தில் கண்ணில் இருந்து வருகிற கண்ணீர் கண்ணிலிருந்து கண்ணீர் எப்படி வருது என்னவா பிடிக்காத சங்கதி வருத்தமான சங்கதி கேட்டா கண்ணு வருது எப்படி வருது தெரியுமா நமக்கு விழுந்துருச்சுங்களா சின்ன குழந்தையா என்ன சொல்றாங்க நம்ம கண்ணுக்கு நம்ம டாக்டர் சொல்றாங்க தூசி விழுந்தால் ஒண்ணுமே செய்யக்கூடாது என்ன செய்டனே மூலம் இருக்கிற பூரா தண்ணி அந்த தூசியை சூழ்ந்து தூசிய சூழ்ந்து தண்ணீர் அதிகமாகி அந்த தூசிய ஓரத்துக் கொண்டு வந்து வெளியே தள்ளி வேலை செஞ்சிடும் கண்ணில் சொல்லிக் கொடுத்தது பிறகு துக்கம் அருகே வருகிறது அது எப்படி வருகிறது சந்தோஷம் என்ன துக்கத்தில் கவலையில கண்ணிலிருந்து தண்ணி வந்தால் அந்த தண்ணீர் உப்பாக இருக்கும் அந்த கண்ணீர் உப்பாக இருக்கும் சந்தோஷத்திலே கண்ணிலிருந்து தண்ணி வந்தால் அந்த கண்ணீர் இனிப்பாக இருக்கும் அல்லாஹருடைய என்ன குதிர சௌதரம் அல்லாஹருடைய என்ன குதிரை இந்த காது எப்பவும் திறந்திருக்கு ராத்திரி படுக்கும்போது கண்ணை மூடிக்கிறோம் வாயை மூடிக்கிறோம் ஆனா மூக்கும் காதும் எப்பவும் திறந்திருக்கு அவர்கள் ஈமான் வாடுவதற்குரிய சூழ்நிலை இல்லை அல்லாஹுத்தாலும் அவர்களை தூங்க வைத்து விட்டார் எவ்வளவு வருஷம் அல்லது அதை விட கூடுதல் தூங்க முடியுமா என்ன செய்து காலையில் சில பேர் கடையில உட்கார்ந்து சில பேர் பஜிர தொழுத உடனே இசை ஒன்னாவது முதல்ல போய் டீ கடையில உட்கார்ந்து அந்த பேப்பரை படிச்சு அதை படிக்கிறது எப்படி படிக்கணுங்க உட்கார்ந்த பத்தி விமர்சனம் என்ன ஆகும் ரத்தம் எப்படி ஓடும் இதற்கெல்லாம் இல்லையோ தலையை கீழே தாமதம் தூக்கம் வந்துருச்சு நமக்கு தூக்கம் வருது தூக்கம் எப்படி வருது காலையில எழுந்துருச்சு சில சமயத்துல என்னங்க ராத்திரி பூரா தூக்கமே வரல தூக்கமே வரல வரல சில செல்லுங்க தெரியுமே தவிர அப்படி தூக்க வரலாதி பக்கத்தில் எழுப்பி விட்டு ஏன் தூங்குறேன் போய் தொழு அவளை எழுப்பி விட்டு நீ ஏன் தூங்குறன்னு கேட்டா என்ன பண்ணுவாப்பாடி எனக்குறா தூக்கம் வருது ஏன் தூக்கம் வருது ஏன் வரல சொல்ல முடியுமா சரி தூக்கம் முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குது முத்திரே போன ஏழு காதை நான் அடைத்து விட்டேன் கா அடை கண்ணாங்கு அம்புங்கள் சரி இது மட்டுமல்ல அதுக்குள்ள என்ன வேணாலும் எறும்பு போகலாம் எங்கேயும் கூடு கட்டுறதுக்கு இடமில்லை நேரம் கூடு கட்டிடுமா திறந்தான எு போயிருச்சு என்ன செய்வாங்க ஊத்து நெருப்பு வச்சிருவாங்க என்ன பண்றது ஊற்றி நெருப்பு வைக்க வேண்டியது காது வலிக்குது ஊத்தி அந்த எண்ணெயை விளக்கல சூடு காட்டி அந்த எண்ணெய் காதல ஊத்துறது இந்த சூடு தாங்காம அந்த எறும்பு செத்துறோம் அதுக்கு வர வழி தெரியாம தான் போதே தவிர எந்த எறும்பும் தெரியாம கொஞ்சம் உள்ள போன உடனே வெளியா வர பார்க்க உள்ள போகாது ஏன் காரணம் காதில் இருக்கிற அந்த உப்பு அதில் இருக்கிற ஒரு வகையான ஈரப்பதம் அல்லாவுக்கு தான் தெரியும் அவன் நாடுகிறதை செய்கிறார் அவர் நடத்துகிறார் இந்த உலகத்தில் யாருக்கும் எதற்கும் சக்தி இல்லை ஒரு மூமியுடைய ஈமான் எவ்வளவு வலுவாக இருக்கணும் எதை பார்த்து பயப்படுகிறவருக்கு பெயர் தக்க ஏற்பாடு செய்யணும் அல்லாஹல்ல எந்த பொருங்க சாமானியம் இல்லை விடுங்க செய்யும் பணம் பாதாளம் வரை பாயும் பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் ஆனால் நான் சொல்லுகிறோம் வருகிறோம் வெற்றி இல்லை அல்லாஹ் வெற்றி தருகிறவன் இந்த வியாபாரத்திலே நமக்கு வெற்றி இல்லை அல்லாக வெற்றி தருகிறவன் என்ற எண்ணம் எல்லாம் எப்பொழுது வரும் வாழ்க்கையோடு ஆன்மீகத்தை கலக்க வேண்டும் அந்த ஆன்மீகத்தை உற்பத்தி செய்வதற்குத்தான் குரான் சொல்லுகிற அத்தனை வழிகளும் ஆறாயிரத்து அறுநூத்தி அறுபத்தி ஆறு அல்லாஹ் செல்லி இருக்கிறான் அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தோசிக்கும் சொல்வானாக